அவர்கள் சட்டைகள் அணிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னிடம் எடுத்து காட்டப்பட்டனர் அச்சட்டைகளில் சில அவர்களின் மார்பு வரை நீண்டிருந்தன இன்னும் சில அதற்கும் குறைவாக இருந்தன உமர் பின் தரையில் ஈடுபடும் அளவுக்கு நீண்ட சட்டை அணிந்தவர்களாக என்னிடம் எடுத்து காட்டப்பட்டார்கள் சட்டைக்கு என்ன விளக்கம் தருகிறீர்கள் மார்க்கும் என்று நபி சல்லுல்லாக அலேஹி செல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் இதை அபு சாய் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்